உனக்கு வந்து சென்னை கிங்ஸ் பிடிக்காத பிளேர் யாரு பிடிக்காதான் சொல்லு எந்த கிரிக்கெட் அஜித் அஜித் இன்னைக்கு சென்னை மூன்று இளம் வீரர்கள் அதுக்கு அப்புறம் ஒரு சீனிய வீரர் சொல்ல மனசு வரலிங் எனக்குளம் <laughs> <here, the> <film> <hel> <irony> பாபா அபிரஜித் கரெக்டா விஜய் சொல்லிட்டு மடிப்பாக்கத்தில் இருந்து வளர்றது இந்த பக்கம்ம ராயத்தை சேர்ந்த உங்களோட வரலாறு சொல்லுங்க போலிங் வந்தேன் போலிங் இந்த வருஷம் கால் பண்ணாங்க போட்டேன் அப்புறம் இருக்கீம் வந்து இருக்கிற கிரிக்கெட் அஸ்வினா என்ன ஆட்டி புரியல கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த மாதிரி சென்னையில இருந்து நீங்க விளையாடு கஷ்டம் என்ன சொல்லுங்க இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் இருக்காங்க யாருமே கார்த்திக் கார்த்திக் மட்டும்தான் கார்த்திக் மட்டும் தான் தெரியாது இந்த தமிழ்நாடு சர்க்கியூட்ல யாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சு ஐபிஎல் பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு மேட்ச்க்குள்ளே இறங்குறதோ இல்ல சிஎஸ்கேக்கு ஒரு கேப் போட்டு இறங்குறதோ எனக்கு பயங்கர மோர் சைட் அட்டாச் எப்பவுமே வில் பி தமிழ்நாடு தமிழ் டா இங்கிலீஷ் பேசினாலும் தமிழேண்டா பாட்டு வேற பாட்டு இல்லூர் பாடாதீங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ்ங்கிற ஒரு அறினா வந்ததும் அதுவும் மோஸ்ட் இம்பார்டன்ட்லி நானோ இல்ல ஒரு பத்ரியோ விஜயோ வந்து நல்லா பண்ணி டோர்னமெண்ட் ஜெயிச்சதுனால இப்ப மோர் ட்ரஸ்ட் இருக்கு யங்ஸ்டர்ஸ்ல இங்க இருக்கிற உங்களோட எபிலிட்டி மேல நிறைய ட்ரஸ்ட் இருக்கு சரி நீங்க வந்து கொஞ்சம் இல்ல நானும் முரளி விஜயோ பத்ரியோல அதுல முரளி விஜய் பாஸ்ட் டென்ஸ் ஒத்துல முரலின்னு சொன்னா கோச்சு பேரு மைக்கிள்னு சொல்லணும் மைக்கிள் அசியோட ஓபன் பண்றதுனால அவர் மைக்கிள்னு அந்த பட்ட பேர் எடுத்துக்கலாம் நானும் மைக்கிள் விஜயா இல்லையா அவரு பத்து நிமிஷத்துக்கு மேல விளையாட மாட்டேன் அப்படின்ற சத்தியத்தை மீற மாட்டேன்றது அப்படி எல்லாம் ட்வெண்ட்டி நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் பைனல்ஸ் வந்துடுச்சினா விஜய் மேல யாராலும் பைசா போடலாம் கண்டிப்பா நூறு விஜய் சங்கர் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ரஞ்சித் ஆடியே ரஞ்சித் அவன் ரஞ்சித் டிராஃபி எல்லாம் ஆடி ஐபிஎல் ஆடும்போது வாட் லைம் லைட்டிய பெஸ்ட்டா இது எக்ஸ்பீரியன் மாதிரியே பேசுறேன் என்னெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுவோம் எல்லாம் வீட்டுல சாப்பிட் பிளே ஆன வாழ்க்கை சாப்பிடறேன் மாதிரி இவ்வளவு நிறைய கிடைக்காது சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு நீ எல்லாம் எழுதி வச்ச மாதிரியே பேசுறிகே நீ பேசவே மாட்டேன் நீ தான் சொல்லுவோம் டிவில பாக்கிறதுக்கும் இருக்கு இப்ப ஊர்ல இருக்கிற எல்லாரும் கேக்குற நினைச்ச ஒரு கேள் சூப்பர் கிங்ஸ்ல வந்து எல்லா மேட்சும் இது மாதிரி கடைசி போய் எங்களே டென்ஷன்ல அப்படியே நகலாம் காணும் போனா பரவாயில்ல நிறைய பேர் வரலையே காணாம போயிருக்க ஏன் பண்றீங்க இல்ல இருபதோ தான் எயிட்டி ஒன்ஸ்டி எல்லாம் இருபது மேட்ச் ஆகும் வரைக்கும் எடுத்து போறது ஒர்க் ஆகும்போது முடிச்சிங் அதெல்லாம் கிடையாது இங்க தான் இருக்கு என்ன நடக்குது என்ன போட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பெரிய ஒரு பார்ட்டி ஹபப்லாம் கிடையாது வருவாங்க ரார்ட் பண்ண டீம்லாம் கடையது. தே ஹேவ் a good time amongst themselves. அப்படியே பிராவோ வந்தாருன்னா பிராவோ அப்படியே எல்லாரும் பேசிட்டு நாங்க எங்கக்குள்ள சிரிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா கார்த்திக் என்ன ஒரு நாள் பார்த்தேன். என்னாச்சு? ஒரு மணிக்கு எல்லாம் ரூமுக்கு வந்துட்டான். யார் அந்த மாடல்? மாடலும் கடையது, ஆடலங்கட நீங்க வேற ஊங்கா கேளுங்க. இப்டி நாங்க எல்லாம் ரூமுக்கு வந்தோம், ரூமுக்கு வந்ததும் கார்த்திக் என்ன பண்ணா நல்லா டிப் டப்பா எல்லாரும் இன்னும் Dress-ஆ தான் இருக்காங்க, Match Dress இல்ல. போய் ஒரு ஒரு நிமிஷத்தலாம் ஜீன்ஸ் என்ன, பெல்ட் என்ன, பெர்ஃப்யூம் என்ன சும்மா மணக்க மணக்க வந்து வெல்ல வந்தாரு. அப்படியே நடந்துனே வந்தாரு. எங்கடா போற கார்த்திக் அப்படினே. பார்ட்டிலiana போவனமா அப்படினா. Oh he is that guy. ஆமா நான் அவனே சொன்னேன். Heard our 10 minutes police வந்து போலாம் கை வர நீளமாட்டில நடிகை தெரிய எ ம் ரெண்டு நீ என்ன ஒரு மூணு வருஷம் வருஷத்துல பாபா அபிரஜித் முப்பது கார்த்திகாஸ்ட் மாபெல போயிட்டு கார்த்திகே நாலு மாதிரி புரிதா சொல்ல And Ashwin Chandran, the players are friendly So, So, a Super Kings, Kandipa has in the team team. unity? Definitely, IPL competition home base. local CSK அஸ்வின் ரவிச்சந்திரன் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் இவ்வளவு பண்றீங்க சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா கப்படி வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி யூனிட்டி இருக்கிறது காம்பிஷனே எப்படி ஒரு நல்ல ஹோம் பேஸ் இருக்கணும் எந்த டீம்ல லோக்கல் பிளேயர் லோக்கல் பிளேஸ் தான் இவங்க மூணு You boss. get the Purple Cap. Kandipa. ஆல் தி பெஸ்ட் ஐ ப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கேப் கண்டிப்பா கேப் தானே போல் இருக்கு ஆரஞ்ச் கேப் ஓகே நீ வந்து முதல் பேர் சொல்லிட்டு தொடர் முடிக்கணும் ஒன் டே காத்து வச்சுக்கோ சொல்லிட்டு என் பேர் பாபா பிரிசித் கொஞ்சமாதிரி என் பேர் விஜய் சங்கர் நான் சென்னை சூப்பர் கிங் சென்னை சூப்பர் கிங் இந்த வருஷம் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் மூணு டை சொல்லிர்க்கே ஆனா இப்ப நான் என்ன சொல்லீங்க இ' கேட்டிங் தி ஸ்டார் பிளேயர் இன் அட்ராக்ஷன் ஹாய் மை மை அஸ்வின் ஹாய் மை மை அஸ்வின் நான் சொல்றேன் ஓகே ஹாய் this is ashwin you are listening to me on 92.7 big fm என்ன அஸ்வின் நான் எஸ்வி சேகர் பையன் பேரு அஸ்வின் நான் கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் சொல்லுங்க ஹாய் நான் கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் பேசுறேன் ஐ'ம் லிசனிங் டு மீ ஆன் 92.7 big fm ஓகே ரெடி 1 2 3 மரதம் ஓடுங்கம்படிக்கோங்க ஆக்சன் ஓகே கமான் गाइस we getting emergency out ready to go wala wala vidra <coughs> adena ponnugale tetti party edirudhe eh? ponnugala paaraatti edinalu naaga poduvom idu 92.7 big fm manas totte pengal station